வணக்கம் சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் மனம் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய நிகழ்ச்சியினை தமிழிசை சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு எஸ் ஆர் எம்பி அவர்கள் குத்து வழக்கேற்றி சிறப்பிப்பார்கள் பாடிட்டு மர்வி நான் ஒன்றாம் திருமுறைக்கு நான் வருவேன் சத எழும்போதும் வேணும் மயிலும் என்பே எழும்போதும் வேணும் மயிலும் மகிழ்ந்த தொழும்போதும் வேலும்மயிலும் என்பே ஆனும் எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழும்பே மகிழ்ந்த தொழும் போதும் வேலும் என்பேன் தொழுதே உருகி அழும் போதும் வேலும் மயிலும் என்பே அடியேன் உடலம் விழும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனே நே செந்தில் வேலவனே அடியேன் எும்போதும் வேணும் மயிலும் என்பேன் அடியேன் செந்தில் வேலவனே எழுந்து மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என் செந்தில் வேலவனே அடியேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என் இதெல்லாம் செய்துள்ளான் கடைசியில் ஒன் சொல்ற உடலும் விழும்போதும் உன்னுடைய வேலும் மயிலும் என்பேன் முடியுமா சாமி சொல்ற உடலும் விழும்போதும் வேணும் மயிலும் என்று சொல்வேன் இதுக்கரசரும் சொல்ற மதமெனும் சோரி பற்றி மதியும் கோடை ஊன்றி சினம் என்னும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் உன்னை மனமெனும் பற்றி மதிய என்னும்ோனை ஊன்ி சிறமென்னும் தரக்கையே செரிகடல் ஓடும் போது மதன் என்னும் பாறை தாக்கி மறியும் போது மறியும் போதுன்னா உடல் விடும்போது மறியும் போது உன்னை உண்ணும் உணர்வை நல்கி சோறு கேட்கறதுங்க நான் என்னுடைய உடலத்தை விடும்போது உன்னை நினைக்கக்கூடிய வரத்தை நீ எனக்கு கொடுந்து கேட்கிறார் அவரு இவர் என்ன சொல்றாரு நான் விடும்போதும் வேலும் மயிலும்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு கருத்து ஒண்ணுதான் அது அவர்களுக்கு முடியுமோ என்னமோ நம்மளுக்கு முடியுமா நமக்கு வேலும் மயிலும்னு எப்போது ஒரு நாளைக்கு ரெண்டு பிறகு கூட நம்மளால சொல்ல முடியல சிவா சிவான்னு கூட சொல்ல முடியல இல்லையா ஆமா நாம என்னென்னமோ சூழல்ல மாட்டேன் சொல்லணுங்கிற எண்ணம் இருந்தால் சொல்லிவிடுவோம் இல்லையா ஆமா உடலம் விடும் விடும்போதும் வேலும் மயிலும் என்பேன் உன்னை உன் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே தகர் எத்தனையோ தலம் சுத்தி வந்தேன் எத்தனையோ தலம் சுத்தி வந்தேன் மனம் எழுத்துணையும் அத்தம் குமாரம் முருகனை நாட அடங்கவில்லை எத்தனையோ தலம் சுத்தி வந்தேன் மனம் எழுத்துணையும் அத்தன் குமாரன் முருகனை நாட அடங்கவில்லை மனம் முருகனுடைய திருவழியிலே அடங்கவில்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு திருப்பதியில போய் இவர் வணங்கும் போது அந்த மனம் அடங்கி விட்டது அப்படின்னு எழுதுறார் சாமி பாம்பனு கிட்ட வனசை செம்பதின்னு ஒரு ஊர் இருக்காள் அந்த ஊருக்கு போன உடனே இவருக்கு நெஞ்சு முருகனுடைய திருவடியில போய் அடங்கி விட்டது அப்படின்னு சொல்றார் சுவாமி பத்தர்கள் பரப்பன் வனசை தண்ணீரே சத்தியமாக கைகூடினதால் இனித் தாழ்வு இல்ல ஏத்தனையோ தலம் சுத்தி வந்தேன் மனம் எத் துணையும் அத்தன் குமாரன் முருகனை நாட அடங்கவில்லை பக்தர்கள் வாழ் சிறப்பா பலத்தைச் செம்பதி தன்னிலே சத்தியமாக கை கூடினால் இனி தாழ்வு இல்லையே நானுதாயி மூர்த்தி நாயனாருடைய முதல் திருமுறையில் இருக்கிற சில அற்புத நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்றேன் என்று நான் சொல்லவில்லை சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெரியாதவர்கள் குறைச்சிட தெரிந்தவர்கள் மிகுதியாக இருப்பார்கள் நான் சொல்றேன் உங்களுக்கு நினைவூட்ட அதுல சில பதிகங்களை நான் போன மாசமோ அதுக்கு முந்தின மாசமோ நான் நினைவூட்டி இருக்கிறேன் அடுத்த இப்ப இப்பொழுது நினைவூட்ட இருக்கிறது திருஞார் சம்பந்தமூர்த்தி நாயனார் ஏதோ கடவுளை மாத்திரம் பாடிவிட்டு சென்று விட்டார் என்று நாம் எண்ணுவதற்கு இல்லை சில பொதுத் துண்டுகளும் சுவாமிகள் செய்திருக்கிறார்கள் அது திருவீழி என்று ஒரு ஊருக்கு சென்றார் சுவாமி அவரும் அப்பர் சமயம் அப்பொழுது மிகுதியான பஞ்சம் இருந்த காலம் மனிதர்கள் உணவுக்கே சிரமமான நேரம் திருஞான சம்பந்தருடைய நோக்கம் என்ன அவதாரத்தின் நோக்கம் சைவத்தை வாழ வைப்பதற்குத்தான் தோன்றியவர் சரி நமக்கு என்ன யார் பட்டினியா இருந்தா நமக்கு என்ன சாமி கும்பிட்டு சங்கரா சிவா போய வேண்டிதானே நம்மளும் போயிட்டு இருக்கோம் யாராவது சம்பந்தர் என்ன நினைக்கிறார் ஐயா பாக்கி பேருக்கு போடாவிட்டாலும் இந்த சிவனடியார்களுக்காவது இந்த சோறு ஒழுங்கா போடணும் அப்படின்னு நினைக்கிறார் சாமியிட்ட கேட்டார் சாமி காசு கொடுத்தார் படிக்காசு கொடுத்தார் இதை வச்சுக்கிட்டு அடியார்களுக்கு அடியார்களுக்கு சுவாமி காசு கொடுத்தார் பொற்காசு கிழக்கு பக்கம் பலிபீடத்துல ஒரு பொற்காசு அந்த சினியாச மதம் எடுத்துக்க வேண்டியது மேற்கு பக்கம் ஒரு காசு அது நாமக்கரசர் எடுத்துக்க வேண்டியது ரெண்டு பேரும் ரெண்டு மடம் கட்டி அந்த ரெண்டு மடத்திலேயும் அந்த சாப்பாடு போட்டு இருக்கிறார்கள் ஆமா இதுதான் பொது தொண்டு அப்படி திருஞான சம்பந்தர் போட்ட போது இதுவரைக்கும் என்ன சொன்னார்கள் திருஞாசம் மந்தருக்கு கொஞ்சம் செல்லாத காசை சிவன் கொடுத்து விட்டான் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகள் வரையிலும் இப்ப நான் சொல்றது இரண்டாயிரம் வரலின்னு வச்சுக்கோங்க இரண்டாயிரம் வரலி திருஞாறு சம்பந்தருக்கு கொஞ்சம் பழங்காசத்தான் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு கருதிவிட்டார்கள் ஒருத்தர் நல்ல இதை ஆராய்ச்சி பண்ணி திருஞார சம்பந்தருக்கு இப்படி ஒரு செல்லாத காசை அல்லது ஒரு அழுக்கான காசை ஒரு வட்டம் கொடுத்து திருப்பக்கூடிய காசை கொடுத்திருப்பாரா சிவன் என்று எண்ணி பார்த்து இந்த சரித்திரத்தை நன்றாக அலசி பார்த்துவிட்டு திருஞார சம்பந்தருக்கு கொடுத்த காசு பழங்காசு அல்ல செல்லாத காசு அல்ல அதாவது நமக்கு அணா ரெண்டா நாலா ஒரு ரூபாய் ஒரு ரூபாய்க்கு ஒரு அணாவுக்கு ஆறு பைசா ஒரு ரூபாய்க்கு பதினாறு அணா ஒரு ரூபாய்க்கு நூத்தி பைசா அப்படின்னு இருந்த வேலைதான் இந்த தசாம் வந்தது நயா பைசா இந்த நயா பைசா வந்தபோது ஒரு ஒரு அணாவுக்கு எத்தனை பைசா இதை எப்படி செல்ல வைக்கிறது எப்படின்னு ஒரு சின்ன தகராறுகள் படிச்சவங்கள்ட்ட வந்து இருக்க முடியாது இல்லையா நூத்துக்கு தொண்ணூறு பேருக்கு தகராறு வரத்தான் செய்தது அல்லவா கொஞ்சம் கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தோம்னா அது நினைவுக்கு வரும் அல்லவா இப்ப நமக்கு பத்து பைசா அஞ்சு பைசா அம்பது பைசா இருபத்தஞ்சு பைசா வந்து விட்டது நமக்கு அது பழகி போச்சு பழகாத போது நமக்கு அதுல ஒரு சிரமம் இருந்தது உங்களுக்கு நினைவுல இருக்கும் அல்லவா ஆமா அந்த மாதிரி என்ன பண்ணிட்டார் சிறக்கு புது காசை கொடுத்து விட்டான் இந்த தசாம்சம் மாதிரி அப்ப என்ன பண்ண இந்த கடைக்காரன் காது புதுசா புதுசா இருக்கு பழசா இருந்தாலும் பார்ப்பான் புதுசா இருந்தாலும் பார்ப்பான் இல்லையா ஆமா அதை கொஞ்சம் ஊந்தி பார்த்து அது சரிதான அந்த காசு அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறமா அந்த காசை எடுத்துக்கிட்டு இவன் சாமான கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நாயி ஆகி போச்சு அதனாலதான் திருஞான சம்பந்தருடைய மடத்துல சாப்பாடு போடுவதற்கு கொஞ்சம் காலம் தாழ்த்து விட்டது திருநாவுக்கரசர் மடத்துல சரியா மாதிரியா உச்சி வேலையில சோறு போட்டுட்டான் இல்லையா அப்பதான் திருஞான சம்பந்தர் என்ன நினைக்கிறார் சாமியிட போய் கேட்கிறார் எனக்கு இந்த மாதிரி வாசியான காசு எனக்கு வேண்டாம் இந்த பழைய காசே எனக்கு கொடுத்து விடு அப்படின்னு கேட்கிறார் கேட்கறது பாட்டா வருகிறது ஒரு காலத்துல வட்சணங்கள் கூட ராகமாகத்தான் கையாண்டார்கள் நாடகக்காரர்கள் கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜம் வருவான் பழைய காலத்து நாடகத்தில் இல்லையா அப்ப என்ன அர்த்தம் அந்த விருத்தத்தையே அதாவது வச்சன நட சொல்லையே ராகத்தில் அவன் சொல்லிட்டு வர்றான்னு அர்த்தம் அப்படித்தான் இருந்தது நம்ம நாட்டில் இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த பழைய காலத்து கதா காலட்சேபத்தில் வந்து அப்படித்தான் ஆரம்பிப்பாங்க வச்சனத்தையே ராகத்தில் ஆரம்பிச்சுடுறது அந்த மாதிரி சாமி என்ன பண்றார் அத பண்ணோட பாடி பாடுறார் ஒரு பதிகம் இருக்கிறது நல்ல வாசி தீரவே ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணிருக்காரு இதுவரைக்கும் வாசினா வட்டம் அப்படின்னு தான் பொருள் பண்ணிட்டாங்க இது இதுவரையிலும் வரணிய அப்படித்தான் பொருள் பண்ணிட்டாங்க இரண்டாயிரத்தும் போது இந்த வரதாமுத்தியப்பன் தெருவில் நினைக்கிறேன் ஒருத்தர் புலவர் ஆறுமுகம்னு ஒருத்தர் ஒரு புத்தகமே போட்டு விட்டார் இதுக்காக வாசி என்பது வட்டம் மாத்திரம் அல்ல புதுமை என்பது அதற்கு ஒரு பொருள் உண்டு அப்படின்னு எழுதிட்டார் புதுமை எழுதியிருக்காரு நிறைய வருகிறது இலக்கண சுத்தமாக அந்த ஆராய்ச்சியை பண்ணிவிட்டார் அவர் இல்லையா ஆமா என்பதை நாம நினைவுல கொள்ளணும் பாசி தீரவே பாத்து நலகு நல்ல வீண நல்ல வீணா லையே ஹால ரிதிவேன ஹேமி கே காசையே எனக்கு கொடுன்னு கேட்கிறார் நான் நினைக்கிறேன் அவர் என்ன எழுதியிருக்கிறார் நினைவுக்கு வல்ல எனக்கு எனக்கு தேவை இந்த புது காசு வந்ததுதான் தகராறு இப்பவும் கூட டிவியில இந்த ஐநூறு ரூபாய் நோட்டை போட்டு காட்டுறான் பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கும் இப்படி இருந்தால் இந்த நோட்டு சரியான நோட்டு வந்து நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் போட்டு கட்டுறோம் இல்லையா அப்ப தகராறு இருக்குன்னு அர்த்தம் அல்லவா ஆமா அது சுவாமி கூட என்ன சொல்றாரு அந்த கரைகொள் காசினை தான் கேட்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கரைகொள் காசினை முறைமை நல்குமே பாசி தீரவே பாசி தீரவே aas nalguvim pa பஞ்சமான காலத்தில் அடியார்கள் எல்லாருக்கும் சோறு போடுவதற்கு ஆண்டவர்கள காசு வாங்கி போட்டார் என்று பெரிய புராணம் நமக்கு சொல்லுகிறது இது பொது தொண்டு நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் பொது தொண்டில் ஈடுபட்டு இருந்திருக்கிறார்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ளுவோம் அடுத்தது இந்த ஒன்றாம் திருமுறையிலேயே இன்னொரு திருப்பதியை நாம் எண்ணி பார்த்தோம் ததமேரினமே இனாதே யாமோ நன்றுடயானே தீயvindane நரிவெள்ளேறு ஒன்றுடயானே உமைவோ உடையானே நன்றுடையானை தீயவில்லானே நரிவள்ள ஒன்றுடையானே குமயம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானி உள்ளம் குளவுமே என் உள்ளம் குளிரமே என் உள்ளம் குளிரமே நன்மையை உடையவன் நன்மையை உடையவன் தீமை இல்லாதவன் ஒரு ரிஷபத்தில மேன் அவன் ஏன் வருவான் அவனை கூறும் பொழுது அவனை பாடும் பொழுது என்னுடைய உள்ளம் குளிர்கிறது இப்ப கூட நாம யாராவது தப்பு பண்ணிவிட்டான்னா டே என் வயறு எரிதுரா என் வயலும் எழுதுறா சொல்லணுமா இல்லையா இல்லையா இப்ப என்ன அர்த்தம் அவ்வளவு பெரிய தவறவும் பண்ணிவிடலாம் அர்த்தம் ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ என்பது வள்ள பெருமானுடைய வாக்கு ஆமா நான் சில இடங்களுக்கு சில ஊருக்கு போகும்போது சில பெரிய வீடுகள் குட்டிச்சுவரா இருக்கும் என்ன அர்த்தம் நான் என்ன நினைப்பேன் தெரியுமா இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு வாழ்ந்தவன் இந்த வீடு ஏன் குட்டிச்சுவரா போச்சுன்னு சொன்னா அந்த வீட்டுல இருந்தவன் அவ்வளவு பெரிய தவறு பண்ணி இருக்கிறான்னு அர்த்தம் எவனோ ஒருத்தன் வயறு எரிஞ்சு வீடு குட்டிச்சுவரா போ அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய நினைப்பை நான் சொல்லுகிறேன் அததான் சாமி சொன்னார் ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ அப்படின்னு ஆமா ஆக என்னுடைய உள்ளம் குடியிருகிறது அப்படின்னு சொன்னார் சரி இந்த அற்புதமான திருப்பதியாம் திருச்சிராப்பள்ளி இருக்கிற தாயுமான ஈசனை பாடப்பட்டது அங்க இருக்கிற ஈசனுக்கு பேர் தாயுமானவன் பேர் ஏன் அவனுக்கு அந்த பேர் வந்தது சுருக்கமா ஒரு சின்ன வரலாறு அந்த ஊர்ல ஒரு செட்டி பொண்ணு இருந்தா அவளுக்கு தலை பிரசவம் தலைப்பிரசவம் சொன்னா பெண்கள் நிச்சயமாக தாய் வீட்டுக்குத்தான் போக நினைப்பாள் போகிறது தான் அது உங்களுக்கு தெரியும் அல்லவா ஆமா அப்ப காவேரி சிறுச்சிரா பண்ணின காவேரி உங்களுக்கு நல்ல பெரிய காவேரி என்பது உங்களுக்கு தெரியும் மாயூரத்தில் சின்னது தஞ்சாவூர்ல திருச்சியில பெருசு ஆறு நிறைய தண்ணி போகிறது ஸ்ரீரங்கத்தில் அவளுக்கு தாய் வீடு தாய் வீட்டுக்கு போக முடியல தாய் வீட்டுக்கு போக முடியல தாய்க்கு சொல்லி விட்டா வர்றேன்னு அவனுக்கு சொல்லிவிட்டா மழை பெய்ஞ்சு தண்ணி நிறைய வந்து விட்டது இவளும் அங்க போக முடியல அவளும் இங்க வர முடியல இந்த நிலை இவளுக்கு பிரசவ நேரம் ஐயோ அம்மா வந்தியே அம்மா வந்தே அம்மா வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு திரபுரத்து ஈசனே திரபுறம் என்றுதான் திரு சிரபுறம் என்றுதான் அதற்கு பெயர் இல்லையா திரபுரத்து ஈசனே ஈசனே கூப்பிட்டான் அவன் தாயா வந்துட்டான் அவன் தாயா வந்து இவளுக்கு பிரசவம் எல்லாம் பார்த்துட்டு ஏதோ மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இதை வெளியே போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான் இந்த உண்மையான தாய் வந்துட்டான் பிரிடுதா அப்படின்னு கேட்டா இன்னமும் நீ தான பிரச்சனை தாயாக மருந்து கொடுத்த அந்த மருந்தை போல இப்பவும் அந்த திருச்சிராப்பள்ளி ஈசன் கோயில் செய்து வைத்திருக்கிறார்கள் போகிறவர்களுக்கு கொடுக்கிறார்கள் நான் போகும் போதெல்லாம் ரெண்டு உருண்டை வாங்குவேன் இப்ப கூட நான் திருச்சிராப்பள்ளிக்கு போய் மேலே சாமியை கும்பிட்டு வரும்போது அந்த இரண்டு உருண்டை வாங்கி சாப்பிட்டு தான் வந்த எப்பாவது போனா போய் வாங்கி நீங்களும் சாப்பிடுவோம் பெண்களுக்கு கொடுத்தா நல்லது என்றும் சொல்லுவார்கள் தாய்மாரை வேறு இதையே நான் சொல்றேன்னு கேட்டா இந்த நன்றுடையானை பணிகத்தை படித்தால் பெண்களுக்கு சுக ஆகும் டாக்டரை கூப்பிட வேண்டிய தேவையில்லை என்று அனுபவத்தில் சொல்லுகிறார்கள் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில பொண்ணு கொடுத்துக்காது இவர் இங்க இருந்து தலைப்பிரசுகிறதுக்கு நன்றுடையான எடுத்துக்கிட்டு இவங்க பிளேனுக்கு போற வேலையில புஸ்தகத்தை எழுதினாரு எனக்கு நான் திருச்சிராப்பிடி நன்று தேவாரம் பத்து பேர் பதினோரு பாட்டி எழுதி பிளேன்ல வந்து தேவர்கள் அதை படிச்சா சுகப்பிரசம் அது மாத்திரம் இல்ல இப்ப போன மாசம் என்னுடைய நண்பர் சிங்காவிரிப்பேட்டையில ஒருத்தர் சங்கரம் இருக்கீங்களா எந்திரிங்க அவருடைய பெண்ணுக்கு தலை பிரசவம் நன்றுடையான தேவாரம் படின்னு சொன்ன பிரசவம் கிருத்தி அல்லையே போமா போன கிருத்தி அலைக ஆமா ஆமா நான் ஏன் இத சொல்றேன் உங்களுக்கு சொன்ன அனாவசியமா ஒரு பெண்ண போட்டு அறுக்க வேண்டாமே இல்லையா ஆமா கட்டி உடம்புல பட்டுதுனாலே அதனுடைய பின் விளைவுகள் சில மருந்துகள் சாப்பிட்டா பின் விளைவு வருது கையில வெண்ணைய வைத்துக் கொண்டு நாம ஏன் அழுகணும் அல்லவா இது எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணுக்கு முன்னே இருந்தவரை காட்டி விட்டேன் இதே மாதிரி எத்தனையோ பேர் இந்த அற்புதமான திருப்பதியம் அந்த நல்ல சிறுவருளை நமக்கு கொடுக்கிறது இப்பவும் போயிருந்த போது சொன்னா திருச்சிராப்பள்ளி தேவாரம் படிக்கிறீங்களா அப்ப தேவாரம் படிக்கிறேன் சைதாப்பேட்டை திருநாகரசும் நாலு பெண்களுக்கு நாலு மருமளுக்கு ரெண்டு பேரும் அனுபத்தில் நினைவில் தர்மம்ியார் சொல் ஆமா ஆனால இந்த அற்புதமான திருப்பதிகம் இந்த ஒன்றாம் திருமுறையில இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொள்ளுவோம் அடுத்தது இன்னொரு திருப்பதியும் நாம பார்த்தோம் இப்ப ஒன்னாம் திருமுறையில வந்து நாலாயிரத்து சில்லறை பாடல் இருக்கிறது முன்னூத்தி பத்து பதிகம் நம்ம அல்லவா ஆமா ஆயிரம் ஆயிரம் பாடல்கள்தான் பாடிவிட்டு இருக்கிறாங்க நாம தான் பாக்கிறது தவிர அவர்கள் இன்னும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க ஆமா அந்த சொல்லு அது தெரிவி அது கரீ அது கரீ அபய்து சொல்லு I could be a baby, I could be a baby, I could be a baby. என்ன சொல்லுகிறது திருஞான சம்பந்த மூர்த்தி நாயினா திருச்செங்கோட்டுக்கு போனார் தேவாரத்திலே திருச்செங்கோடு என்று வர கொடி மாத செங்குன்றூர் என்று வரும் திருச்செங்கோடுதான் என்ன அர்த்தம் கொம்பு பாம்பு என்று பொருள் கொம்பு பாம்பு என்று ஒரு பொருள் சேப்பு பாம்பு வழிபட்ட தளம் பாம்புல சேப்பு கருப்பு கட்டு பிரிய கொண்டேரி மூக்க கள்ள பாம்பு பரதனிச்சு உண்டு பச்சை பாம்பு கண்குத்தி பாம்பு எல்லாம் உண்டு ஆமா இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போச்சு காரணம் என்ன அதெல்லாம் வாழக்கூடிய இடத்துல மனிதன் போய் வீடு கட்டிட்டு வாழ ஆரம்பித்தான் காட்டு பகுதியே இல்ல நான் வீட்டுல என் வீடு வாங்கி இருந்த போது குந்தத்தூர்ல நல்ல பாம்பு சர்வசாதாரணமா என் கொல்லையில ஓடும் நான் அதுக்கு இந்த புத்தி இவனுக்கு இருக்கு நல்ல பாம்பு கண்டா எப்படி பயப்பட வேணுமோ அந்த மாதிரி பயப்பட வேண்டியிருக்கு இந்த மனுஷன் கண்டு ஆமா ரெண்டு நாளைக்கு முந்தி பஸ்ல போனேன் ஒருத்த குடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான் அவர்க்கிற பார்வை சும்மா சாதாரணமா அடிச்சு விடுவான் நான் பயம் கண்டு போய் எழுச்சு போயிட்டேன் அடிச்சுட்டான் திரும்பி வராதே மனிதனுடைய புத்தி அப்படி இருக்கிறது என்று நாம எண்ணிக்கொள்ளுவோம் ஆக கிருஷ்ணங்கோடு பேர் அந்த ஊருக்கு சுவாமி போனார் பனிச்சாரம் பனிக்காலம் வந்தாலே பெரியவர்கள் குழந்தைகள் பெண்கள் எல்லாருக்கும் ஒரு தொந்தரவு தான் நிச்சயமா அது அத்த ஒருத்தன் சொன்னா பனிக்காலம் நன்று அப்படின்னு எழுதி வச்சான் பணிக்காலம் தவறுன்னு சொல்லிவிட்டு பனிக்காலம் நன்று எழுதி வச்சான் பாருங்க அதை பிரிக்க சொன்னான் பணிக்கு ஆழம் நன்று ஆழம் என்பது பனிக்கு ஆழம் நன்றதுன்னா ஆழம் என்பது விஷம் நன்றதுல நல்லதுன்னு சொல்லிவிட்டான் போனார் இந்த பனியினால அடியார்களுக்கும் ஜனங்களுக்கும் ரொம்ப தொந்தரவா இருந்தது சாமி பார்த்தார் திருநீல கண்டம் திருநீல கண்டம்னு ஒரு திருப்பதியும் பண்ணார் பத்து பாட்டிலையும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்றே வரும் என்ன அர்த்தம் ஒரு காலத்தில் இந்த உலகத்தை எல்லாம் அழிக்க வந்த ஆலகால விஷத்தை தான் கண்டத்திலே நிறுத்தி உலகத்தை காப்பாற்றினான் என்று பொருள் அதனாலதான் நீலகண்டம்னு பேர் அதனாலதான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை முதலாக வைத்து எண்ணப்படுகிற திருநீலகண்ட நாயனார் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார் திருநீலகண்ட சுந்தரருக்கு முதல்ல நினைப்பு வந்தது அது வேறு அது ஆண்டவன் சொல்லிவிட்டான் பிள்ளைவாழ் அந்தனர்களும் அடியாருக்கும் அடியேன் என்று சொல் ஆண்டவன் சொல்லிவிட்டான் சுந்தரர் சொன்னதுதான் திருநீலகண்டியே என்று சொன்னது அல்லவா ஆமா இத மாணிக்கவாதியர் கேட்கிறார் அந்த ஊம பெண்ண அந்த ஆலகால விஷத்தை அவன் சாப்பிடாமல் போயிருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவன் சொல்ற அய்யோ ஆலகால விஷத்தை அவன் சிவன் உண்ணாமல் போயிருப்பானே ஆனால் பிரம்ம விஷ்ணுக்களே போயிருப்பார்கள் பிரம்ம அழிந்து போடுவார்கள் தேவர்கள்லாம் அழிந்து போடுவார்கள் சொன்னா அப்புறம் தர்மபுர சாமன எங்க போய் சேருவான் அல்லவா அந்த திருவாசகம் சொல்லுகிறது கோலாலமாகி குறை கடல்வாய் அஞ்சு எழுந்த ஆளாலம் அவன் சதுரான் என் சதுர் என்பது கட்டிக்கா இருக்கணும் கோலாலமாகி குறை அன்று எழு அவன்துதான கேட்டார் ஊமை பெண்ண யாரு மாணிக்கவசம் அந்த பொண்ணு சொல்ற பதில் ஆளாலம் உண்டிலனேன் அந்த ஆலகால விஷத்தை இவன் சாப்பிடாமல் போயிருப்பானே ஆனால் ஆளாலம் உண்டிலனேன் அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவர் காண் சாடலோ இதையே தான் சினியாசமாக என்ன சொல்றார் பின் தான் பின் தான் பாகமாக கோலக்காவு கோயிலா கண்டான் பாதம் கையார் கூப்பவே உண்டான் நஞ்சை நஞ்சை உண்டா ஏ உலகம் உலகம் இருக்கட்டும் என்பதற்காக அவன் நஞ்சை உண்டான்னு சம்பந்தம் சொல்றார் இதைத்தான் சாமி என்ன பண்ணினார் இந்த நீலகண்டம் விஷத்தை சாப்பிட்டுக்காரே இந்த உலகத்தை நீ காப்பாற்றினாய் இன்னைக்கு இந்த ஜனங்கள்லாம் பணியினால கட்டப்படுகிறார்களே என்று சொல்லி நீலகண்டம் நீலகண்டம் வந்து நீலகண்ட திருப்பதிகம் என்றே இந்த புத்தகத்தில் இருக்கு நீங்க திருப்பி பார்த்தா தெரியும் நீலகண்ட திருப்பதிகம் என்றே அதற்கு பெயர் அவ்வினைக்கு என்று சொல்லும் அகுதறிவில் உய்வினை உந்தமக்கு உணவன்றே கைவினை கடல் போட்டு நீலகண்டம் என்ன அர்த்தம் அது இலக்கணப்படி பன்மைன்னு சொன்னா ஒருமை எம்மை எல்லோரையும் இந்த தீவினை வந்து திண்ட பெறாமல் இருக்கட்டும் அப்படின்னு சாமி பாடுறார் இதுதான் பொது தொண்டு போனாருதான் ஏதோ ரெண்டு தேவ சங்கராசி வந்து ரெண்டு தேவாரத்தை போயிட்டு போக வேண்டியதானே யார் கஷ்டப்பட்டா விருக்க இந்த திருப்பதியம் பூரா நீலகண்டம் நீலகண்டம் என்றே முடிகிறது காவினை இட்டும் குழம்பல தொட்டும் கலிவலத்தால் ஏவினையால் எயில் மூன்றி இருபதும் பூவினை கொய்வு மலரடி போற்றவும் நாமடியோ திவினை வந்து எம்மை தீண்ட பெற அந்த பதியத்துக்கு இரண்டாவது பாட்டு பத்து பாட்டும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று வருகிறது பத்து பாட்டு எனக்கு பாடம் சொல்லுவேன் நேரம் போய்விடும் என்பதற்காக விட்டுவிட்டேன் மற்றும் ஆவணும் கொண்டமையான விழுத்தடைய இளைச்சலை தூலமும் பண்டும் அந்த சுவாமி கண்டு வச்சுட்டு இருக்கிறார் கையில திருச்செங்கோட்ல பாத்தா பெரிய வச்சுட்டு இருக்கும் இல்லையா தண்டு அதாவது தண்டாபாணும் அவனுக்கு பேர் அப்பா வச்சு வேற ஒண்ணும் தண்டும் இந்த பதியத்துல பதினொன்று இருக்கணும் ஒரு பாட்டு அழிந்து விட்டது பத்து தான் இருக்கிறது என்பது நிறைவேல கொள்ளுங்கள் பாட்டு கதறி நவன் ராஜராஜ சோழன் நடராஜா இந்த பாட்டு போய்விட்டதுன்னு அவன் தான் கத்தினான் நடராஜர் பெருமான் சொன்னாரா உனக்கு வேண்டியதை மாத்திரம் வைத்திருக்கிறோம் வருத்தப்படாதேன்னு சொன்னாரா நடராஜர் பெருமான் என்று திருமுறை கண்ட புராணம் சொல்லுகிறது அல்லவா ஆமா எத்தனையோ பதிகத்திலே நடராஜ பெருமான் என்ன சொன்னார் உனக்கு வேண்டியதை வைத்துக் வைத்திருக்கிறேன் எடுத்துக்கொள் அமைதி பெற்றான் ராஜராஜ சோழன் நமக்கு அதைப் பத்தி கவலையே கிடையாது போனது போகட்டும் இருக்கிறதாவது பார்ப்போம் என்று நினைப்போமா நினைக்கணும் இந்த அற்புதமான திருப்பதிகத்தை நான் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவன் அது உங்களுக்கு தெரியக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் அதனால நான் என்ன பண்ணினேன் இந்த திருப்பதிகத்தை திறந்தோறும் மூணு தடவை சொல்றதுன்னு வச்சு சில பதிகங்கள் முழு தடவை தடவை சொல்லுவேனா பசி இழுந்தான் பத்து ஊருடைய சோர் சிங்கிறான் தப்பு என்ன இருக்கு இல்லையா ஆமா வேயூர் தோழினால் மூணு தர சொல்லுவேன் இடந்த முழுத சொல்லுவேன் அபித கீவினை மூணு தர சொல்லுவேன் மறை உடைய சோறு மூணு தடவை சொல்லுவேன் ஓர் மூணு தடவை சொல்லுவேன் எம்பிதான் முழு தடவை சொல்லுவேன் தடையா என்ன முழுதட சொல்லுவேன் நடக்கும் போதும் சொல்லுவேன் பஸ்ல போகும் போதும் சொல்லுவேன் தோட்டத்துல செடிக்கு தண்ணி ஊட்ட போகும் சொல்லுவேன் ஆமா எனக்கு நேரமே போறல அப்படி பதிகத்தை சொல்லி இருப்பேன் அதனாலதான் நான் கொஞ்சம் வாழறேன் ஆமா டாக்டர் குர்சாமி மொழியார் சொன்னார் என்னை பார்த்து விட்டு உன்னை கடவுள் தாண்டா காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னார் கடல் தானே காப்பாத்தனா தேவாரத்தை சொல்லிட்டே இருப்பேன் ஆனா தான் எண்பது வயசு வரைக்கும் வாழற என்று என்னுடைய எண்ணம் திருமுறையை பூசை செய்வது இது இந்த பெரிய புராண வரலாறு சொல்லிட்டேன்னா இந்த பதியத்தை பாடின உடனே அந்த பகுதியில் இருந்த இந்த பதியின் தொந்தரவு இருந்ததை போய்விட்டது என்று பெரிய புராணத்துல ஜெயலலிதேக்குதார் பெருமான் எழுதி வைக்கிறார் அற்புதமான திருப்பதிகம் இது என்பது உங்களுக்கு தெரிகிறது அல்லவா ஆமா இதை நினைவூட்டும் என்னுடைய வாழ்க்கையில வந்த ஒரு பகுதியை நான் உங்களுக்கு நினைவூற்று நான் திறந்தோரும் தேவார திருவாசகத்தை பூசை செய்கிறவன் மடால்தான் பூசை பண்றாங்க சிவரடியார்கள் சிவன் பூஜை செய்ததுக்கு அப்புறமா திருமுறையை பன்னிரண்டு திருமுறை வச்சு பூசை செய்து அதனை படிப்பார்கள் பழக்கம் பல கிட்ட இல்லாமல் போயிருக்கலாம் சிலர் இருக்கிறது நான் தினந்தோறும் இந்த பன்னீர் திருமுறையை பூசை பண்ண தவறவே மாட்டேன் படித்து வேலையை இருக்கிறதுக்கு தகுந்த பாரு வேலை இல்லைன்னா நிறைய படிப்பேன் வேலை இல்லைன்னா ஏதேனும் ஒரு சில பதிகங்கள படிப்பேன் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா தம்புரா சுதியவோ அல்லது ஹார்மோனியட் சுருதியோ போட்டு ஒரு பதிகம் பாடுவேன் படிப்பதற்கும் பாடுவதற்கும் வித்தியாசம் உண்டல்லவா ஆமா இது செய்வேன் இன்னைக்கு கூட செய்த மூணு மணிக்கு எழுந்திரிச்சு என்னுடைய நித்திய கர்மான சாரம் முடிச்சுட்டு பூசையை முடிச்சுட்டு ஒரு பதியம் பாடிபிட்டு தான் வெளியில வருவேன் அதுக்கப்புறமா தான் உணவு ஆமா அப்படி ஒரு நியதியை வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் அப்ப நான் என்ன பண்ணேன் இந்த தர்வோரம் பிரச்சார நிலையம் இருக்குல்ல அதுதான் நான் தேவார ஆசிரியராக இருந்தேன் அந்த பிரச்சார நிலையத்தில் முதல் ரூம் எனக்கு கொடுத்திருந்தார்கள் ஒரு நாள் பாடிக்கொண்டிருந்த போது இந்த அபிநேகம் பாடி பாடி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அன்பது வயசு இருக்கும் அப்ப எனக்கு நாற்பது வயசு அல்லது முப்பத்தி வயசு இருக்கும் ஒரு அன்பது வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தர் அங்கிருந்து வந்து அழுதுகிட்டே என்ன வந்து வணங்கினார் வியாபாரம் பாடுறவனே வேதம் ஓதுகிறவர்களை பெரியவர்களை வணங்குவார்கள் அது அன்றும் உண்டு இன்றும் உண்டு அந்த மாதிரி வணங்குறார் வணங்குறவர் ஏன் ஆடுறார் அப்படின்னு நினைச்சேன் உட்கார்ந்த அவருக்கு இந்த நெஞ்சில இருந்த இந்த அன்பு கொஞ்சம் இந்த அழுகை குறையட்டும்னு பேசாம இருந்து ஐயா எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டேன் நான் திருச்செங்கோட்டில இருந்து வரேன் பதியம் பாடிய இடம் எது திருச்செங்கோடு அங்க பாடப்பட்ட பதியம் நான் பாடியிருக்கேன் அவர் வந்திருக்காரு திருச்செங்கோடுன்னு சொன்னார் எனக்கு தூக்கி வாரி போட்டு ஒரு சமயம் கடவுளே தான் வந்துட்டாலும் அப்படி ஐயா ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சார் சொல்லுங்க சொன்ன இதெல்லாம் பெரிய புராணத்தில் வராத அனுபவமான செய்திகள் எங்க பரம்பரையில ஐம்பது வயசான பார்ச நோய் வரும் இது குடும்ப நோய் இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா நிச்சயமா வரும் நாலு பிள்ளை இருந்ததுன்னா மூணு பிள்ளைக்காவது இல்லாட்டி போனாலும் ஒரு பிள்ளைக்காவது அந்த நோய் வந்துவிடும் நிச்சயம் அந்த மாதிரி எங்க பரம்பரையில ஐம்பது வயசான பாரசு நோய் வந்துடும் எவ்வளவு கொடிய நோய் இந்த கையில பாரிசு நோய் வந்ததுன்னா இந்த கைனால என்ன செய்ய முடியும் ஒரு கை அந்த வேட்டி கட்ட முடியுமா ஆடை உடுக்க முடியுமா முடியாது இடது கைனாலு சொல்லுவாங்க இடது கைதால தீங்குறான் வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிடறதுக்கே தெரியலையே இன்னைக்கு குரங்கு மாதிரி தானே சாப்பிடறான் எல்லாரும் தீங்குறான் ஆமா இந்த மாதிரி என்னுடைய தமயனாருக்கும் இந்த நோய் வந்துவிட்டது எனக்கும் வந்து விடுவோ கடவுளே அப்படின்னு நான் அஞ்சுதேன் நான் தினந்தோறும் மலையில ஏறி திருச்செங்கோட்டில் திருச்செங்கோட்டில் மூலஸ்தானத்துல சிவலிங்கம் கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும் சிலருக்கு தெரியும் பலருக்கு தெரியாது இந்த மலை மேல இருக்கிற சாமி அர்க்கனாரித்தாமி மாதூரு பாகன் அல்லவா ஆமாம் அந்த சாமியை போய் நான் தெந்தோறும் வேண்டி கொண்டு வந்தேன் ஒரு நாள் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கினேன் மலையடி நிறைய பிச்சைக்காரன் உட்கார்ந்துருப்பான் அல்லவா ஒரு பிச்சைக்காரன் இங்க வா ஐயா நீ ஏன் வருத்தப்படுற உனக்கு இந்த பாரிசன் ஓய் வராது வராது நீ கவலைப்படாத இங்க வா உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரான் பாரிசு நோய் உனக்கு வராது தெய்வமே சொன்னது மாதிரி இவருக்கு ஆமா இப்ப கொஞ்சம் மாறிக்கொண்டு வருகிறது வீட்டத்தில் பிரபந்தம் இருக்கும் நீங்க சொன்னது காதல் விடல இருந்தாலும் நீங்க சொன்னீங்க வைணவன் வீட்டில் பிரபந்தம் இருக்கும் கிறிஸ்டியன் வீட்டில் பைபிள் இருக்கும் முஸ்லிம் வீட்டில் குரான் இருக்கும் எல்லா மதத்திலயும் மத நூல்கள் அவர்கள் வீட்டுல இருப்போம் சைவன்கள் வீட்டுல தேவாரம் இருக்கிறது இல்லை கேட்கறதில்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறி கொண்டு வருகிறார்கள் வாழ்க கேட்ட போது அவரு தேவாரம் இல்லைன்றார் போய் அந்த கடையில போய் ஒரு இருக்கும் போய் வாங்கிட்டு வாண்டார் தேடி வாங்கிட்டு வாங்கிட்டார் போய் வாங்கிட்டு வச்சார் அதை பிரி அதுல வந்து அவ்வினைக்கு ஒரு தேவாரம் இருக்கும் அதை எடுத்துன்னா அந்த பிச்சைக்காரன் உங்களுக்கு சரித்திரம் சொல்லல சரித்திரம் சொல்லவில்லை ஐயா என்னுடைய வாழ்க்கையில நம்ம சொல்றேனும் ஆமா அதை எடு அப்படின்னு சொன்னாரா அவர் எடுத்து கொடுத்தார் இதை படி அப்படின்னா படித்தார் இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு போய் திறந்தோறும் அந்த அர்ஜனாரீசர் சந்நிதியில போய் நின்று கொண்டு நாற்பது தடவை படிநாராம் சொன்னாரு நின்று கொண்டு படி எத்தடவை நாற்பது தடவை இப்பவும் கூட கண்டர் சட்டி கவசத்தை முப்பத்தாறு தடவை சொல்லுகிறதோறும் மலையில போய் நாற்பது தடவை படிக்கிறேன் எனக்கு வயசு ஐம்பதுக்கு மேல ஆய் போயிட்டு எனக்கு இந்த நோய் வல்ல தெய்வீகமான பதிய எண்ணி இருக்கிறேன் நாங்க மேல சாமியைத்தான் பார்க்க வந்தேன் நான் உயிருக்கு உயிரா நினைத்துற பதிகத்தை நீங்க பாடிக்கிட்டு இருந்தீங்க நான் வெளியிலிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் நடுமத்தில வந்தா நீங்க நிறுத்தி விடுவீர்களோ என்று எண்ணி வெளியில நின்று கேட்டுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சிறியான சம்பந்தம் இப்படித்தான் பாடியிருப்பார் போனதுக்கு என்று நான் எண்ணினேன் அற்புதமான திருப்பதிகத்தை நீங்கள் பாடினீர்கள் ஒரு பாட்டு கூட விடாம பத்து பாட்டும் பாடினீர்கள் கேட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் இந்த அனுபவத்தை நான் உங்க சொல்லிவிட்டேன் கொள்ளாமல் விடுவதும் உங்களுடைய எண்ணத்துக்கு நான் அதை விட்டேன் இந்த அற்புதமான திருப்பதிகம் அந்த முதல் திருமுறையில் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தது மொழி மாற்று அப்படின்னு ஒரு திருப்பதியம் பாடுறார் சுவாமி தமிழ் வல்லவர் திருஞான தமிழாகரம் என்றே சுவாமிக்கு பேர் யாருக்கு திருஞான சம்பந்தர் அவருடைய தமிழை இன்னைக்கு புரிந்து கொண்ட அளவுக்குள்ள இல்ல உலக வயல் தரம் வரமருள வரன்முறையில் நினைவுள்மன் உயல் அரேசரண இணை பரம பிரமபுரமே யா மாமா யாழி காமா காணா கா காமா காழியா மாமா யானி மாமாயா இப்படி எல்லாம் வருகிறோம் தமிழ் அப்படி இருக்கிறத வருஷ ஆமா ஆண்டவன் கொடுத்த சொத்து ஆண்டவன் கொடுத்த அருள் மொழி மாற்று என்று ஒரு திருப்பதியம் பாடியிருக்கிறார் பதிகம் பூரா மாத்தி மாத்தி கொடுக்கிறார் பாடுற ஐயா பாடுறதுக்கு தானிய எடுத்துட்டு வந்துருக்க நீ கேக்கிறது சந்தோஷம் பாடுறயா நிச்சயமா பாடுற எழுதி வச்சிருக்கேன் பாடுறேன் சரி சரி அதுல என்ன சொல் ஒரு பாட்டு தையா பாட முடியும் அதுல என்ன சொல்ற உரித்தது பாம்பை கொடுக்கிறார் களிரை தான் யானையை தான் உரித்தான் சுவாமி என்ன பண்றாரு உரித்தது பாம்பை அப்படின்னு கொடுத்துட்டார் அப்புறம் உடல் மிசையிட்டதோர் உன் கழிச்சை அப்படின்னு உடல் மிசையிட்டதோ பாம்பை உரித்தது கடிச்சை அப்படின்னு இவர் சொல்லி இருக்கணும் மாற்றி கொடுக்கிறார் அதுக்கு மொழி மாற்றி என்றே தனியில எழுதிவிட்டார் அவர் அவர் எழுதினாரோ பின்னால வந்தவங்க எழுதினாங்களோ இன்னைக்கு புத்தகத்தில் இருக்கிறது ஆமா உரித்தது பாம்பை உடல்மித்தை உண்களித்தை எரித்ததோர் ஆமாயை எரித்தது முப்புறத்தை பூண்டது ஆமையை எரித்தது ஆமையை இன்புற பூண்டதும் முப்புறத்தை ஆமா அப்படி ஒரு தமிழ் அறிவு அவருக்கு ஆண்டவன் கொடுத்த சொத்து எரித்தது ஒரு ஆமையை இன்புற பூண்டது முப்புறத்தை செருத்தது செருத்தது சக்கனை சொல்லி இருக்கணும் இவர் ஆனா செருத்ததை சூரத்தை நிட்டு சொல்லும்க்கனை சொ இந்த ஒரு பாட்டு நடக்கிற நிகழ்ச்சி சாம்பிள் மாதிரி தானே அல்லவா பதிகம்பூரா பாடுவதற்கு எனக்கு அவகாசம் இல்லையே இல்லையா ஆமா சூலத்தை தக்கனை வேள்வி பண்புல் விரித்தவர் வாதரும் வெங்குரு மேலியோல் விற்றிருந்தவரே குறித்தது பாம்பை உடல் விதைத்ததோ பொங்கழிச்சை புரித்தது பாம்பை உடல் விதையிட்டோ பொங்கழிச்சை செழித்ததோ ராமயை கிண்டூர்பூண்டது செருத்தது வருகிறது இப்படி கருத்து நிறைந்த பாடல் இசை பாடலாகவே அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருள் சொத்து என்பதை நாம் எண்ணிக்கொள்ளம் அப்படின்னு ஒரு திருப்பதிகள் காணப்படுகிறது ஏகபாத மூர்த்தி என்று உருவத்தை சொல்லும் போது ஒரே காலில் ஒரு உருவம் காட்டப்படுகிறது கோயில் ஏகபாதி என்று அதற்கு பேர் ஒரே பாதம் தான் இருக்கும் அதே போல இவர் என்ன பண்றாரு ஏகபாதம் என்ற பெயரிலே ஒரு திருப்பதியம் பாடுகிறார் திரமபுரத்துறை பெம்மான இந்த ஒரு வரியே நாலு வரியும் நாலு வரிலையும் வருகிறது பிரமபுரத்துறை பெம்மான திறமபுரத்துறை பெம்மானம்மான் திறமபுரத்துறை பெம்மானம்மான் அப்படின்னே வருது வேகபாதம் என்று அந்த பெ ஒரு திருப்பதிகம் இருக்கிறது அது என்ன வருகிறது விண்டலர் பொழிலணி வேணுபுரத்தரன் விண்டலர் பொழிலணி வேலுபுரத்தரன் விண்டலர் பொழிலணி வேலுபுரத்தரன் புண்டரிகத்தவன் மேவிய புகலியே புண்டரிகத்தவன் மேவிய புகழியே புண்டரிகத்தவன் மேவிய புகழியே புண்டரிகத்தவன் மேவிய புகழியே ஏகிறது அற்புதமான திருப்பதியத்தில் இதுவும் ஒன்று நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி பாட்டெல்லாம் யாரும் பாடுவதில்லையே அப்படின்னு நாம என்ன பண்ணலாம் ஏதோ சந்தர்ப்பம் வரும்போது நாளை பாட்டை பாடிவிட்டு அன்னை நிகழ்ச்சியை நாங்க முடிச்சுட்டு போறோம் பாடத்தான் வேணும் அப்படின்னு யாராவது வற்புறுத்தி கேட்கறவங்க இருந்தா நாங்க அதை தயார் பண்ணிட்டு வந்து பாட வேண்டிய நிலையில நாங்கள் இருக்கிறோம் என்று மாத்திரம் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அடுத்தது ஒரு அற்புதமான திருப்பதியும் ஒன்னாவது திருமுறையில நான் உங்களுக்கு ஒவ்வொரு திருமுறையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி காட்டுகிறேன் என்றுதான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஒன்றாம் திருமுறையிலேயே பாருங்க வேகம் விவேகம் வேகமா போறது பெருசு இட எங்க மோதாம ஒழுங்கா கொண்டி சேர்க்கறதுதான் பெருசுன்னு அர்த்தம் அதனால நம்ம முடிக்கிறத பத்தி கேள்வி கிடையாது எல்லா விஷயத்தையும் சொன்னோமா என்பதுதான் நமக்கு இங்க தேவை அல்லவ அடுத்தது திரு எழு கூற்றிருக்கை அப்படின்னு ஒரு பதிகம் காணப்படுகிறது மிக அற்புதமான திருப்பதிகள் எல்லாமே அப்படித்தான் அது இது சிறப்புடையாது என்று அதற்கு பேர் என்ன அர்த்தம் அப்படி கேட்டா சிறு என்பது சேர்க்கப்பட்டது உயர்ந்தது என்பது சேர்க்கப்பட்டது எழு என்பது கூற்று இருக்கை ஏழு நண்பர் இந்த திருப்பதியில் கூத்தடிக்கிறது என்று பொருள் அல்லது நடனமாகறது என்று 1 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, ஒன்று ஒன்று வருகிறது இன்னொரு தடவை ஒன்னு வரும்போது வேற ஒரு செய்தி வருகிறது சிவனுடைய பரத்துவம் அவனுடைய தன்மை ஒரு தடவை ஒண்ணு சொல்லும் போது ஒண்ணு வருது ஒண்ணு வரும்போது வேற ஒண்ணு வருது காலையில் சாப்பிட்ட போது சொல்லி போட்டான் மத்தியானம் சாப்பிட்ட போது பாயசம் போட்டான் காத்திரி சாப்பிடும் போது கீழ் போட்டான் வேற ஒண்ணு இப்படி ஒரு கெட்டிக்காரத்தனமான ஒரு சிறு எழு என்பது தேவாரத்தில் ஒன்று காணப்படுகிறது அருணகிரிநாதர் ஒன்று பாடியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் திவ்ய பிரபந்தத்தில் இருப்பதாகவும் தெரிகிறேன் அதெல்லாம் எனக்கு தெரிகிறது தான் இது எனக்கு தெரியும் அல்லவா நான் தேவாரத்தையே நான் என்ன சரியா பார்க்க முடியல என்னுடைய ஆயுள் இல்ல தேவாரத்தை எனக்கு தேவாரம் இல்லை ஆயுள் பத்தல நான் ஆமா இந்த பதிகத்தை பாடிய வரலாறு ஒன்று சொல்லுகிறார்கள் அது பெரிய புராணத்தில் வல்ல செவிவதெல்ல அதாவது இந்த கர்ண பரம்பரை செய்திகள் என்று சொல்லுகிறார்கள் அது என்ன அர்த்தம் கர்ண பரம்பரை கர்ணம்னா காது காது வழியாக வந்த செய்திகள்னு அதுக்கு அர்த்தம் ியா ஆமா என்ன சொல்லப்படுகிறது அப்படி கேட்டா பதியத்தை பாடி காட்ட விஞ்ஞான சம்பந்தருடைய தந்தையார் வேர் செவாதகிருதையர் என்று உங்களுக்கு தெரியும் அம்மையார் வேர் பகவதி அம்மையார் என்றும் உங்களுக்கு தெரியும் விஞ்ஞான சம்பந்தர் தந்தையார் செவ்வாதகிருதையர் நம்முடைய குழந்தை அல்ல அது அது தெய்வீக பிறவி நம்ம வயசுல பிறந்தது தானே அது தெய்வம் அவர் என்னதுல தப்பு ஒன்றும் இல்லை அதனாலதான் திருஞான சம்பந்தம் மற்றொரு இடத்துல அவர் சந்திக்கும் கீழே விழுந்து கும்பிட்டார் அவர் வணங்கினார் யாரு திருஞான சம்பந்தருடைய இப்பவும் அப்பாக்கள் சில பேர் குழந்தையான் ஏன் முதியவர் அழிச்சு விடுவோம் கும்பிடுறான் இவர் விழுந்து கும்பிட்டது அதுக்கல்ல அது தெய்வ குழந்தை அப்படின்னு நினைச்சு வணங்கி விட்டார் அவர் என்ன பண்ணினார் திருஞான சம்பந்த தேவாரம் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பதியம் இருந்தது என்று சொன்னேன் அல்லவா வர வர என்ன பண்ணிட்டார் அந்த ஏற்றி சுவடியை வாங்கி தினம் தோறும் படிக்க ஆரம்பித்தார் திருமுறையை ஓதுதல் என்று உண்டு சொன்னா அந்த திருஞருடைய தகப்பனார் சேவாத இருந்த வேலையை செய்திருக்கிறார் திருஞான சம்பந்தர் தினம் பத்து பதியம் இருபது பதியும் பாடி போறார் தூத்துக்கணக்கான பதியம் வந்துருது எப்ப இவர் பதியத்தை பாடி முடிக்கிறது எப்ப சாப்பிடுறது எனக்கு தெரியும் திருக்குற்றால ஒரு சாமியார் அவர் காலையில ஆறு மணிக்கு பூசைக்கு உட்காருவார் சாய லட்சம் அஞ்சு அது வரலையும் அஞ்சு மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு மேலதான் சாப்பிடுவார் நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி என்ன பண்ணுவார் தினந்தோறும் பூசை பண்றது முடியுமாறும் அது முடியாத அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பதிகம் பாடி தருகிறேன் அந்த பதிகத்தை நீங்கள் பாடினால் நான் பாடிய பதிக அத்தனையும் பாடிய புண்ணியம் உங்களுக்கு உண்டு எழுதி கொடுத்த இந்த திரு எழு கூட்டிருக்கீங்க தன்மையும் இந்த திரு எழு கூற்றிருக்கே என்ற திருப்பதிகத்திலே இருக்கிறது இதனை நீங்கள் படித்துவிட்டு நீங்கள் உணவு கொள்ளலாம் அப்பாவுக்கு சொன்னாரா திருஞான சம்பந்தர் ஆமா தாம்பரத்துல கிழக்கு தாம்பரத்துல ஒரு நண்பர் எனக்கு அவர் திறந்தோரும் எத்தனையோ தடவை சொல்றாரு இந்த திரு அழு அவர் மாத்திரம் இல்ல அவர் மனைவியும் ஆமா நான் அவர் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாரு நான் போனேன் கூட்டு படிச்சிருக்காரு அவரும் படிக்கிறாரு நம்ம படிக்கிறார் ஒரு நாளைக்கு எத்தனை படிக்கிறது எனக்கே தெரியாது படிச்சுக்கிட்டே இருப்பேன் அதனால தான் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாரு அற்புதமான திருப்பதிகத்தை பூரா போய் சொல்லிவிடுவேன் பொருள் எளிதிலே விளங்காது புத்தகத்தை வைத்து ஒன்று ஒன்று ஒன்று ஒன்று வருகிறதா என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் இங்க நான் உங்களுக்கு மேப் போட்டு காட்ட முடியாது என்னுடைய புத்தகத்தை நான் எழுதி வச்சிருக்கேன் என்ன பண்ண முடியும் ரெண்டு வந்து பொண்ணு வந்து பாருங்க இரு சுடர் பொண்ணு வந்துடுது ரெண்டும் வந்துருது கும்பர்கள் பிறமும் படைத்து அழித்து படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை வரணும் இருவரோடு ஒருவனாகி நின்றனை ரெண்டு ஒண்ணு பாருங்க ஓரால் நீழல் மறுபடியும் ஒண்ணு தொடங்குது ஓரால் நீழல் ஒண்கடல் இரண்டும் முப்பொழுது ஏத்திய நான்கு ஒளிநறி காட்டினை நாட்டம் மூன்றாக ஒளிநறி காட்டினை நாற்கம் மூன்றாக கோட்டினை இருநதி அரவமோடு ஒருமதி சூடினை ஒரு ஈரையின் மூவிலை சூலம் நாற்கால் மான்மரி அரவம் ஏந்தினை காய்ந்த நாள் வாய் மதத்து ஒரு கறி ஈடழித்து உரித்தனை ஒரு இருகால் வளைய வாங்கி உப்புறத்தோடு நானிலமஞ்ச கொன்று தலத்துற அவுனரை அறுத்தனை அந்த கரணம் வானோர் இருவழி ஒருங்கியதை ஒருங்கிய மனத்தோடு இருபுற போர்ந்து முப்பொழுது குறைமுடித்து நான்மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்தாரங்கம் அமைத்தாரங்கம் முதலெடுத்து ஓதி வரண்முறை பயந்து எழுவான் தரை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை அறுபதம் முறலும் வேணுபுரம் விரும்பினை இகலி அமைந்துள்ள புகழி அமைந்தனை பொங்குனார் கரசூல் பெங்குரு விளங்கினை பாணி மூ உலகம் மேல் மிதந்த தோழிபுரத்து உரைந்தா இருநிதி வாய்ந்த பூந்தரா ஏந்தனை வரபுறம் என்று வரபுறம் என்று உணர்தான் பல புத்தகத்திலே படிப்பிச்சிருக்காங்க அதை இப்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் நன்றாக பார்த்து அது ஒன்று உணர் தான் என்று இருந்திருக்கணும் என்று உணர்வு என்று வரவில்லை என்று உணர்ந்து வந்தா அந்த ஒன்று வரவில்லை அங்க அதனால ஒன்று என்பதுதான் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறார்கள் அது சரியே இல்லையா எழுதினவன் படித்தவன் பாட்டக்கெடுத்தம் அப்படிதான் அது போயிருந்திருக்கிறது இப்ப நல்ல விழிப்பு உணர்த்தி அதை திருத்தி இருக்கிறார்கள் ஒன்று மாத்திரம்ரபுறம் ஒன்று சிறப்பு இருதிரலக்கன் விரல் கெடுத்த புறவம் புரிந்தன சிவகாசியில் இருந்து ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிறது என்று ஒருவர் அவர்தான் பதிப்பாசிரியர் அதில் சிரித்திருக்கிறார் அவர் ஆமா முன்னீர் தூய்ந்தோ நான் முகநரிய பண்புடன் அமர் அமணரும் அறுவகைத் தேரரும் ஊழியும் உணரா காடி அமர்ந்தனை எச்சம் ஏழிசையை மச்சினை ஆறு பதம் ஐந்தமர் கல்வியும் மறைமுதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நிந்தனை இருமயில் ஒருமையும் ஒருமயில் பெருமையும் மறுவிழா மறையோர் கடுமள முதுமதி கவுனியன் கட்டுரை கடுமல முதுமதி கவுனியனறியும் அலைய தன்மைய ஆதலின் நின்று நிறைய வல்லவர் இல்லை நிலத்தேயே என்பது இந்த திருப்பதிகம் இந்த திருப்பதிய இந்த பொருள் சொல்லும் போது இவ்வளவு சிரமமா இருக்கு இல்லாட்டிக்குன்னா நான் வீட்டில் என்ன பண்ணுவேன் போதான் ஒன்றிய இரு துணர் உன்பர்கள் பிறகும் படைத்தளிப்பம் ஒருவரோடு இரண்டும் முப்பொழுது எத்திய நால்வர் கொடிநேர அட்டினை நாட்ட மூன்றாக கோட்டினை இருநதி அரவன் ஒருமதி சூடினை ஒரு தாழ்ச்சூலம் நாற்கால் மான்மரிய அஞ்சரையரமும் எந்திரி காய்ந்த நால்வாய் மட திருகோட்டூருகரி ஈழறி துரித்தனை ஒருதும் இரு கால்வளையை வாங்கி முப்புறத்தோடு நான் இனமஞ்ச கொண்டு தனத்துற அவனத்தினை ஐம்பது நாளாம் அந்த கரணம் முக்குணும் இருவடி உருங்கியவானோர் ஏத்தன் இந்தங்கிய மரத்தோடு இருபுறப்போர்ந்து ஒப்பொழுது குறைபிடைத்து நான் மரையோதி அயுகை வேள்வி அமைத்தார் அங்க முதலளித்தோதி வரண்முறை பயந்தது வழக்கும் பிரமபுரம் பேணினை அறுபது முறலும் விரும்பினை இகலி அமைந்து புகழி அமர்ந்தனே பொங்கு நாற்கோசூரும் எங்கு விழுந்தினை பாணி மூலகம் புதையல் மிதந்த சோழிபுர துறைந்தனே தொலையா இறுதி வாய்ந்த பூந்தரா எய்ந்தனை பரபுறம் என்று திரமுற ஒருமலை எடுத்த இருதரே அறக்கன் விரல் கெடுத்த புறமும் புரிந்தனே உன்னி தூய்ந்தோ நான் முகநறிய சண்பை அமர்ந்தனை அயிரும் அமலரும் அறுவகை சேரரும் ஊழியும் உணரா காழி அமர்ந்ததை எத்தனை செய்தி கொச்சியை மெச்சினை ஆறு பதம் வாய்ந்தவர் கல்வியும் மறைமுதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமையின் பெருமையும் மருமிலா மறையோர் கடுமல முதுமதி கவனியன் கட்டுரை கடுமல முதுமதி கவுனியனையும் அரைய தன்மையை ஆதலின் நின்றி இணையவல்லவர் இல்லை நிலத்தே இது திறந்தோறும் பாராயணத்தில் அப்படி சொல்லிவிடுவேன் விளக்கம் சொல்லி பாடி காட்டும் போது தடுமாற்றம் ஏற்படுகிறது தினந்தோறும் சொல்லுவேன் ஏன் சிவாந்த தகப்பனாரே அதை படிச்சாரு நாம தூசு மாத்திரம் பாய் கொடுத்துருக்கோம் நெஞ்சு கொடுத்துருக்க சொல்லிவிடுவோமே புண்ணியம் வர்றது வந்துட்டு போகுது இல்லையா ஆமா அத அற்புதமான திருப்பதிகம் இதில் எங்களுக்கு பாட முடியவில்லை என்பது ஒன்று பாடினா இவர்கள் கேட்பார்களா ரெண்டும் வருது ஒருத்தர் இல்லைன்னு என்ன சொல்லுவான் கூப்பிட்டு பாட வச்சு ஏண்டா கூட்டம் ஒருத்தர் கூட கிடையாது அப்படின்னு ஏசுவானே அடுத்தபடி எங்கயும் நிகழ்ச்சி கூப்பிட மாட்டானே அப்படி ஒரு அச்சம் வருகிறது அல்லவா அதனால பாடுறது யாராவது நான் பாடுறேன் சொன்னா நிச்சயமா பாடி விடுவேன் அச்சத்தினாலேயே எவ்வளவோ பதிகங்கள் பாடப்படாமல் போய்விட்டு இருக்கிறது அதனுடைய பாவம் தானோ என்னமோ தெரியல இப்ப எல்லாத்தையும் நீங்க பாடி வச்சுறா நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னது மாதிரி இப்ப எல்லாத்தையும் பாடி வச்சுக்கிட்டா நீங்க சௌரியமா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆமா என்று சொல்லி இது ஒரு அற்புதமான திருப்பதியம் திரு எழு என்று பேர் விஞ்ஞான சம்பந்த திருப்பதிகத்துல முதல் திருமுறையில இப்படி ஒரு தெய்வீகமான பதிகம் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்தது மேகராக குறிஞ்சி என்று ஒரு பண்ணு இருக்கிறது பண்து இப்ப ர ராக சொல்றியா அடானாலாம்பரி ஏழாவது நூற்றாண்டு கையாள் இருக்கிறார் புறநீர்மை காந்தாரம் வேந்தை காந்தாரம் சக்கேசி கட்டபாடை இப்படித்தான் இருந்திருக்கிறது அல்லவா அதத்தான் நீங்க பன்னிச்சை ஆராய்ச்சியில நாற்பது வருஷமா தமிழ சங்கம் செய்த ஒரு பெரிய புண்ணியம் அதெல்லாம் எப்படி எப்படி பாடுறது என்று இந்த ஓதுவார்கள் கூப்பிட்டு வயதானவங்களை கூப்பிட்டு சின்ன பிள்ளைகளையும் கூப்பிட்டு அதை பாட சொல்லி அதை சரி பண்ணி வைத்திருக்கிறார்கள் அந்த புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டது இந்த தமிழ்ச்சங்கம் அதுக்கு மிகவும் முயற்சியாக இருக்கிறவர் பாராட்டுதற்குரியவர் எல்பி கே ஆர் ஆமா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை இசைக்கல்லூரியில் படிக்கும் போது அவர் இசைக்கல்லூரிக்கு அட்வைசரி கமிட்டி பிரசிடண்டா இருந்தார் நடந்து வர எல் பி கே ஆர் அப்ப அந்த பஞ்சகசம் குதிரை மாதிரி வருவார் ராமையாவது அப்ப பாத்திரீங்களா ஆமா ஒருவர் அட்வைஸ் கமிட்டியா இருக்கும்போது அதையும் அவர் அடிக்கடி சொல்லுவார் சாமிநாதன் நான் ஒன்ன அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பாத்ததுக்கும் அப்படின்னாரு ஒரு தடவை நாங்க சொன்னேன் உங்களை அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் இப்ப ரெண்டு பேரும் அப்படியே ஆயிட்டோம்னா அவரு நீயும் எதுவாத்தான் நடந்துவாரு நானும் அப்படித்தான் ஆயிடுறேன் அவருக்கு அவருக்கு எண்பதுக்கு மேல ஆயிடுச்சு எனக்கு எண்பதாவது அவருக்கு இன்னும் நாலு வயசு அஞ்சு வயசு கூட இருக்கும் நினைக்கிறேன் ஆமா அந்த புண்ணியத்தை எல்பி அவர்கள் கட்டி கொண்டார்கள் ஆமா அது தமிழைச் சங்கம் செய்த பெரிய சாதனை என்று சொல்லி இந்த மேகராக குறிஞ்சி என்று ஒரு ஏழு பதிகம் இருக்கிறது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 செல்வர் துறை செல்வர்மே அச்சிதயாதன செல்வம் ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வமா இவை செப்பவே புலனெழுதும் பொறிகளங்கி எரிமயங்கி அறிவழிந்து அன்மேலும் அலமந்த போதாக அஞ்சேல என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வந்த வந்தபடவார்கள் நடமாட உழவு அதிர என்று அஞ்சு சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே திருவையாரே வெந்தவன் ஒடிப்பு மார்பில் விரிநூல் ஒருவர் பொருந்த கந்தமல்கு குழலியோடும் கடிபொழில் கட்சி தந்துள் அன்னவில் குளத்தார் போற்ற போட்ட அணங்கினோடு ஆடல்புரி என்னை மேமியம் சேரே இப்படி மேகராக குறிஞ்சி அதாவது நீலாம்பரிராம் இதுல ஒரு எழுபத்தி ஏழு பாடல்கள் இருக்கிறது இந்த எழுபத்தி ஏழு பாடல்களையும் ஒரு ஓதுவாரை உட்கார வச்சு அவருக்கு நல்ல மரியாதையெல்லாம் கொடுத்து கோயில் அவரையே கோயில்லையோ நல்ல தூய்மையான இடத்திலேயே உட்கார வச்சு பாடச் சொன்னால் நிச்சயமாக மழை பொழியும் இது நான் பார்த்தது ஆமா நான் பார்த்தது நானே எத்தனையோ தடவே மழை வேண்டும் என்று நினைத்து பாடியிருக்கிறேன் நிச்சயமாக பொழிந்திருக்கிறது ஆமா நான் சின்ன பிள்ளையிலிருந்து நான் இதை கவனிச்சு தான் வர்றேன் நிச்சயமாக அந்த பலன் நமக்கு கிடைக்கும் வேயு தோழிபங்கன் மதியத்தை பாடினால் நிச்சயமாக எந்த இடர்பாடும் நமக்கு வராது இடரிலும் பாச்சியமாக நமக்கு பணத்துக்கு தட்டுப்பாடு வரவே வராது வாழ்க்கையில சொல்றீச்சுவரனா போகல எனக்கு எத்தனையோ கோடீச்சுவரன் எனக்கு பழக்கம் உண்டு யாரையும் எனக்கு ஆயிரம் ரூபாய் கடன் கூடு என்று நான் கேட்டவனே கிடையாது ஆமா நிச்சயம் என் மடியில இப்போவும் ஆயிரம் ரூபாய் இருக்கு இது போரும் இது போதும் ஒருத்தனே நான் கை காசு வாங்காமல் நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டேன்னா அதை விட வேற என்ன வேணும் என்ன தேவை தேவையில்லையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நான் வேலை பார்த்துக்கேவாரம் படிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்தேன் ரெண்டு ஏழு தான் என்னுடைய விதி தேவாரத்துக்கு கொண்டாந்து சேர்த்தது அதுக்கு முன்னாடி நான் வேலை பார்க்கும் போது நாலு முறை வேட்டி ஏழரை அணாவுக்கு ஏழரை ரெண்டு வேட்டி வாங்கினேன் தேவாரம் படிக்க வந்தா நான் வேட்டியே வாங்கல நாப்பத்தி ரெண்டுல இருந்து இன்னே யாரோ கொடுத்துக்கிட்டு யாரோ கொடுக்கறான் ஆமா இம்மையே தரும் சோரும் கூறையும் என்பது சுந்தரனுடைய வாக்கு நான் இந்த வேட்டியில நான் வாங்கறதே அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல நான் வாங்கல காரணம் என்ன சாமி சுந்தர் இம்மையே தரும் சோரும் கூறையும் கிடைக்கும் கிடைச்சிதே அந்த மாதிரி இந்த தேவாரத்தை பாடினால் மழை பொழியும் என்று சொல்லுகிறார்கள் பக்தி சிரத்தையோடு நிச்சயமாக மழை பொழியும் நான் பார்த்திருக்கிறேன் நிச்சயம் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டி கொள்ளுகிறேன் இந்த மேகராக குஞ்சின ஒரு நாலு பாட்டு உங்களுக்கு நான் பாடி காட்டினேன் அடுத்தது ஒன்னாம் திருமுறை மாதத்தோடு நிறைவு பெறுகிறது ஒரு பதிகம் காணப்படுகிறது பெரும்பகுதி பேசிட்டே இருக்கிறார பாடலியே அப்படின்னு நான் தான் நிறைய பாடி இருக்கிறேனே நிறைய பாட்டுல இருக்க கேட்டுக்கலாமே இந்த செய்திகள் நமக்கு கிடைக்காதல்லவா ஆமா என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆமா சிறியான சமுதரோடு யாழ் வாசி இருந்தார் திருநீலகண்ட ஒருவர் அவருடைய தாயார் ஊர் காரைக்காலுக்கு பக்கத்தில் இருக்கிற தருமபுரம் மாயூரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தருமபுரம் தான் நான் படித்தது வேலை பார்த்தது உண்டது உணர்வு கொண்டதெல்லாம் இந்த தர்மபுரம் இது யம தர்மன் பூஜை செய்த ஊர் எது மாயூரத்துக்கு பக்கத்தில் ஆதின இருக்கிறேன் அது அந்த தர்மபுரம் காரைக்காலுக்கு பக்கத்தில் இருக்கிறது பஞ்ச பாண்டவர்கள் தருமர் பெரியவர் அவர் பூசை செய்து என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஊர்ல தான் திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய தாயார் ஊர் சுருங்க திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அந்த ஊரில் நினைக்கிறேன் அந்த ஊருக்கு போனார் சாமி அடியேன் பிறந்த ஊர் அந்த ஊர்ல என்ன சொல்லிட்டாங்க ஆகா நம்ம ஊர்ல பிறந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருஞாந்தருக்கு யாழ் வாசிக்கிறதுனால தான் பாட்டு வருது பாட்டுக்கு வருதா பாக்கனியா உட்காந்து வாசி பாக்கலாம் போச்சு இல்லையா ஆமா அப்ப என்ன பண்ணீங்க திருஞான சமுதிரம் ஒரு திருப்பதி அந்த இசையில இருக்கிற ஒரு இன்பம் அந்த யாழ்ல வல்ல இது வேவகாரம் அது அப்புறமா பார்த்துக்கோ அவர் என்ன யாழை போட்டு உடைக்க போயிட்டார் இந்த திஞ்ஞான சம்பந்தர் பாடும்போது இருக்கிற இன்பம் என்னுடைய யாழ்ல வல்ல அப்படின்னு அவர் வருத்தப்படுறார் ஏ வருத்தப்பட்டுத்தான் தீரணும் பாய்ப்பாட்டில் வரும்போது இசையும் வருகிறது சொல்லும் வருகிறது ஹார்மோனியத்தில் வாசிக்கும் போது ராகம்தான் வரும் சொல்லு வராது அதனால பாட்டு ஒஸ்தி அப்படின்னு சொன்னான் இல்லையா மாத மாட்ட பிடியூ மாதர் மாட்ட திருப்பதியம் இந்த இந்த ஒன்னு கடைசியில் காணப்படுகிறது நீலாம்பரியில் தான் பாடியிருக்கிறார்கள் ஆனா இப்ப அடானாங்கிறவராக பாடுறாங்க எப்படியோ காசி மடத்தில் இருந்த அருணந்தி தம்பிரான் என்பவர்கள் தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள் லட்சக்கணக்கான டிரஸ்ட் பண்ணிருக்கார் தேவாரத்துக்காக லட்சக்கணக்கான பணம் ஆமா இன்னைக்கு நம்ம கையில கிடைக்கிற பதிகங்கள் பூரா புத்தகங்கள் பூரா அருணந்தி தம்பிரான் போட்டார் ஆமா நிறைய புத்தகங்கள் வெளியே வந்தது அருணந்தி தம்பிரான அதுக்காக லட்சக்கணக்காக அவரை டிரஸ்ட் பண்ணிருக்காரு டிரஸ்ட் பண்ணி அந்த டிரஸ்ட்ல இருந்து புத்தகம் வெளியிடும் அடக்க விலையில கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கார் அது மாத்திரம் இல்லாமல் நாற்பது ஊர்ல நாற்பது ஓதுவார் போட்டிருக்காரு சிதம்பரம் திருநாரையூர் திருவாரூர் காசி அப்படி ஒரு நாற்பது ஊர்ல ஓதுவார் போட்டிருக்காரு காஞ்சிபுரம் அது மாத்திரம் சில ஊர்ல ராத்திரி பூரா கோஷ்டி நடத்தணும் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணிருக்காரு அதுல சில இடத்துல இப்போது கொஞ்சம் கொஞ்சம் இழுபரியா நடக்குது இப்ப இருக்கிற காசி மட்டாதிபதி எஜமான் நினைத்தால் அதை விட பத்து மடங்கு செய்ய முடியும் சாமி அந்த தோறுமான் அந்த திருவுள்ளத்தை அவருக்கு கொடுக்கணும்னு நம்ம வேண்டிக் ஆமா எத்தனையோ பேரை தேவாரம் படிக்க சொல்லி தேவார ஓதுவராக மாத்தி இருக்கிறார் சினிமா பாடலாம் பாடி சொல் அந்த சொல் சொல்ற அவரு அது ரொம்ப ஆற்றல் மிகுந்த சொல் அந்த அனந்த தம்பரானிட்ட அவர்கள் தான் நிறைய புத்தகங்கள் போட்டிருக்கிறார்கள் அதுல அவர் சொல்லுவார் நீ எந்த ராகத்தில் வேணாலும் தேவாரத்தை பாடிக்கும் எனக்கு கேள்வி கிடையாது ஆனா தேவாரத்தை பாடும்பர் அவருடைய நோக்கம் அப்படி தேவார சொல்லுக்கு ஆட்கள் உண்டு என்று அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அவர்களும் அப்படித்தான் பாடுவார்கள் ராகம் மாற்றி அதை பற்றி கவனையை படமாட்டாங்க பரவாயில்ல வேண்டுவாங்க என்று சொல்லி பணி பன்னிரண்டு ஒரு இரண்டு மூன்று மாதமாக ஒன்னாம் திருமுறையிலிருந்தே பல பதிகங்கள் நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன்